ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு அவர் ஆண்டவரானால் இஃப் ஹீ இஸ் லோன் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் முதல் பதினான்கு வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆப்ரஹாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆப்ரஹாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோர்யா போய் அங்கே நான் உனக்குக் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அவரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேடம் கட்டி தன் வேலைக்காரர்கள் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக்கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது ஆபரஹாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிழையாண்டானும் அவ்விடம் போய் தொழுது கொண்டே உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான் ஆபிரஹாம் தகன கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆப்ரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் என் மகனே தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து என்றான் அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆப்ரஹாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆப்ரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வாகனத்திலிருந்து ஆப்ரகாமே ஆபரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரையிலேயே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபரகாம் போய் பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆப்ரகாம் அந்த இடத்துக்கு ஏகோ வாரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது இன்றைய மனப்பாட வசனம் எப்ரையர் பதினோராம் அத்தியாயம் நான்காவசனம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கடவுளுக்கு செலுத்தினான் By faith Abel offered God a better sacrifice than Cain did kadavulai aandavaraga alladhu aalunaraga yetukolluvade unmaiyana viswasam true faith means we accept god as our lord as our master as our governor as our king namadhu aaradhanaikkum அடிபணிதலுக்கும் நமது தேவன் தகுதியானவர் நமது வாழ்வில் முதலிடமும் முழு முக்கியத்துவமும் ஆண்டவருக்கே அளிக்கப்பட வேண்டும் கடவுளுடைய கர்த்தத்துவத்தில் விசுவாசம் வைப்பது அதாவது புட்டிங் அவர் ஃபெய்த் ஆன் த லார்ட்ஷிப் ஆஃப் காட் நம்மை நாள் வகை செய்யப்பாட்டுக்குள்ளே வழி நடத்தும் நாம் ஆண்டவரை நாம் நம்முடைய தலைவராக எஜமானாக நாம் ஏற்றுக்கொண்டால் நான்கு காரியங்களை நாம் செய்வோம் அவற்றை நாம் இன்று சொருக்கமாக பார்ப்போம் முதலாவது கடவுளே நமது ஆண்டவர் என்போமானால் நமது உசிதத்தால் நமக்கு உன்னத காரியங்களினால் நாம் அவரை கனப்படுத்துவோம் நம்மிடம் அவர் கொடுத்ததே காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான் ஆபேலோர் தன் மந்தையின் தலையீட்டுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம் இருவருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பாருங்கள் கடவுளுக்கு எவ்வளவு தருகிறோம் என்பதல்ல கடவுள் தந்தவற்றில் நாம் எவ்வளவு எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பதே கணக்கு என்றார் பக்தர் ஒருவர் நாட் ஹவு மச் உயி கிவ் பட் ஹவு மச் ஆர் செல்ஸ் கடவுள் நமக்கு அளித்த தருணம் டைம் திறமை டேலண்ட் தனம் ட்ரெஷர் ஆகிய ஈவுகளின் பொறுப்பாளிகள் நாம் கடவுள் நமது உசிதங்களை பெற தகுதியானவர் இரண்டாவது கடவுளை நாம் ஆண்டவர் என்று ஏற்கும் விசுவாசம் மாட்சிமையான அவருக்கு முன்பாக நம்மை பூச்சியாக கருதி கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மையால் மட்டுமே அவருக்கு முன்பாக நிற்க நம்மை நடத்தும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு ின் ரத்தினால் நமக்கு உண்டான தைரியமே தவிர வேறு எதுவும் நமக்கு அந்த விசுவாசத்தை தராது எனவே தான் இபிரேயர் பத்தாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் சகோதரரே நாம் பரசுத்த ஸ்தலத்தை பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது மற்றபடி நாம் வெறும் மண்தான் மனிதனை நீர் தினமும் விசாரிக்க அவன் எம்மாத்திரம் என்ற யோபுவின் வார்த்தைகளே நமது வார்த்தைகளாகட்டும் கடவுளையே நமது ஆண்டவர் என்று நாம் விசுவாசிப்போமானால் நமது ஒன்றுமில்லாமையை ஒத்துக்கொண்டு ஏசு போதுமே ஏசு போதுமே என்று எப்பொழுதும் நாம் குதூகலமாய் பாடுவோம் மூன்றாவதாக கடவுளை நம்முடைய ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டால் அவருடைய ஞானம் அவருடைய அறிவு எவ்வளவு பெரிதென்று நாம் அதிலே மகிழ்ந்து அவரை போற்ற நாம் தவற மனித அறிவு தேவ ஞானத்திற்கு முன் கால் தூசி பெறாது எனவேதான் ஒன்று குருந்தியர் முதலாம தியாயம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனிதனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது அவர் ஆண்டவர் அவரோடு வாதாடுபவர் யார் தனது ஒரே குமாரனை பலியிடும்படி கடவுள் எப்படி அவரகாமை கேட்கலாம் என்போமோ கடவுள் நமக்கு ஆண்டவரானால் நமது குருவி மூளை இவ்வித குறுக்கு கேள்விகளை எல்லாம் கேட்பா கேட்காது முடிவு எப்படியானது பார்த்தீர்களா நமக்கு பிரியமானவர்களே நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும் கர்த்தருக்கோ எதிர்காலமும் தெரியும் அவர் ஆதி முதல் அந்தத்தை அறிந்தவர் அவரது நினைவுகளும் வழிகளும் நம்மை விட வானளவு உயர்ந்தவை ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அத்தியாயம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை வாசிக்கிறேன் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை விட வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை விட என் வழிகளும் உங்கள் நினைவுகளை விட என் நினைவுகளும் உயர்ந்திருக்கின்றன நான்காவதாக கடவுளை நாம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வோமானார் ஆசீர்வாதத்தை அல்ல ஆசீர்வதிக்கும் அவரையே நாம் வணங்குவோம் ஆபிரகாமம் சாராலும் தங்களது முதற்கால பாலகனோடு மனமொந்தி போயிருந்திருப்பார் தேவனோ தாம் கொடுத்ததையே திரும்ப கேட்டார் நாம் பெற்ற ஆசிர்வாதங்களை நமது கிரீடங்களை அவரது பாதத்தில் படைப்போம் கடவுளின் ஆசிர்வாதங்களில் ஒருவேளை நாம் மகிழ்ந்திருந்தாலும் அவை நமக்கு சிலைகளாகி விடாதபடிக்கு கவனமாயிருக்க வேண்டும் எனவேதான் தாவிதனுடைய ஆசை நமது வேண்டும் பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை என்று சொன்னான் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஐந்தை நான் வாசிக்கிறேன் பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமே இல்லை கடவுள் ஆண்டவர் ஆனால் நமது உசிதத்தால் அவரை நாம் கனப்படுத்துவோம் நம்மை பூச்சியாக கருதி அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும் தைரியம் பெற்று அவர் அன்றை சேருவோம் அவரது ஞானத்திற்கு முன்பாக நாம் அடிபணிவோம் ஆசீர்வதிக்கிற அவரையே அவர் தருகிற ஆசீர்வாதத்தை அல்ல ஆசிர்வதிக்கிற அவரையே எப்பொழுதும் தொழுதி தொழுது போற்றி கொண்டிருப்போம் பூமியிலே அவரை அல்லாமல் நமக்கு வாஞ்சி விருப்பம் வேறு இல்லை என்று பாடிக்கொண்டே இருப்போம் பிரியமானவர்களே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் அவரை ஆண்டவராக கர்த்தராக எஜமானாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா all. கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவரானால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் ஆளுநராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் ஆளுநராக இருக்கவே மாட்டார் ஒன்று முழுக்க முழுக்க நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் இரு நினைவுகளால் நாம் குந்தி குந்தி நாம் நினை நான் நடக்கக்கூடாது இரு எஜமான்களுக்கு நாம் ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது அவர் ஆண்டவரானால் அவருக்குரிய கனத்தை நாம் முழுவதுமாக செலுத்துவோம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கடவுளுக்கு செலுத்தினார் மகாபரிய தேவனே எங்களை ரட்சிக்கிறவராக மாத்திரமல்ல எங்களை ஆளுகிறவராகவும் நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களை நாங்களே மேய்த்து கொள்ள முடியாது எங்களை நாங்களே நடத்தி கொள்ள முடியாது உம்முடைய ஆளுகைக்கு கீழ் நாங்கள் வருகிறோம் உம்முடைய ஆண்டவர் நீரே எங்களுடைய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய கர்த்தத்துவத்தின் கீழ் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் அடிபடுகிறோம் நாங்களே எங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டு எங்களுக்கு விருப்பமான வழிகளிலேயே நாங்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த போக்கை நீர் தடுத்து நிறுத்தி நீரே எஜமான் நீரே ஆண்டவர் நீரே கர்த்தர் நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி போல உண்மையே நாங்கள் எப்பொழுதும் நோக்கி உம்முடைய பாதங்களையே பற்றி பிடித்து கொண்டிருக்க உண்மையே எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்க தொழுது கொள்ள போற்றி புகழ்ந்து பாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே நாங்களுமை துதிக்கிறோம் கர்த்தாவே நாங்களுமை துதிக்கிறோம் எங்கள் இஜமானனே நாங்களுமை துதிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே இயேசுவின் மூலம் ஆமேன்